அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அழுக்காறு அவா வெகு இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அறச் செயல்களெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்குகளையெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் உபதேசம் பண்ணினார் அதன் மூலம் அறத்தினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தினார் திருவள்ளுவர் இனிமே இந்த குரல்பாதில் என்ன சொல்லுகிறார்னா மனசில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் சொல்லி மனசில் இந்த அழுக்குகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறார் பொறாம ஆசை சினம் என்று சொல்லப்படுகிற கோபம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காம அவற்றையெல்லாம் விடுறது அதாவது கடிந்து ஒழுகுவது என்கிறார் உரையாசிரியர் அவற்றையெல்லாம் கெடுதல் என்று அறிந்து அவற்றை விட்டு விடுவதுதான் அறம் என்று சொல்ல வேண்டும் மனசுல இதை தவிர நிறைய அழுக்கெல்லாம் இருக்கு நாம் அதையும் கணக்கில் வச்சுக்கணும் இங்க ஒரு மேலெழுந்த வாரியா இந்த நாளை எடுத்துக்கொண்டிருக்கார் இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு தீய குணங்கள் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டிருக்கிறார் பேராசை பெருங்கோபம் பொருட்பற்று அறியாமை கர்வம் பொறாமை எல்லாமே கெடுதல் தான் இதைத்தான் பகவான் கீதையில் அசுர குணங்கள்னு சொல்லி அதை பதினாறாவது அத்தியாயத்தில் விரிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் இந்த குரலில் இந்த நாளை அதாவது பொறாமை ஆசை கடுஞ்சொல் சினம் இதை நீக்கினாலே உள்ளம் தூய்மையாகி விடும்ங்கிறார் ஒரு தீய குணம் போச்சுன்னு சொன்னால் மற்ற தீய குணங்களும் நீங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த நாலு தீய குணங்களும் அறத்தை கடைப்பிடிக்கக்கூடியவன் அதாவது அற நெறியாளனிடம் இருந்ததுன்னா அது அவனை அறத்தை செய்ய விடாது ஒருத்தன் தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட இந்த நாலு தீய குணங்களும் இருக்கக்கூடாது இழுக்கா இயன்றது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இழுக்காக சொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் திருவள்ளுவர் இந்த மனசில் இருக்கிற இந்த நாலு அழுக்குக்கும் ஒரு ஒரு அதிகாரம் சொல்லியிருக்கார் அழுக்காராமை பதினேழாவது அதிகாரத்தில் இதை பற்றி விஸ்தாரமாக பத்து குரலை சொல்லுகிறார் அவா அறுத்தல் அதிகாரம் வெகுளி வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதில் முப்பத்தொன்னாவது அதிகாரம் அது அங்கே இதை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இன்னாச்சொல் இன்னாச்சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம இனியவை கூரல் பத்தாவது அதிகாரம் இந்த இனியவை கூறலை வச்சு நம்ம இன்னா சொல்ல இன்னா செய்யாமன்னு அதிகாரம் இருக்குது இதை தவிர பயனில சொல்லாமை சொல்வன்மை புறங்கூறாமை அதெல்லாம் இன்னாச்சொல்லோட எடுத்துக்க முடியும் வாய்மை அந்த அதிகாரங்களையும் இன்னாச்சொலுங்கிறத கருத்தோடு எடுத்துக்க முடியும் இந்த நான்கையும் இழுக்காக கருதுவது அறம் இந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறது அறம் இந்த அழுக்காருன்னு சொன்னோம்னா அது பொறாமைன்னு அர்த்தம் நம்முடைய நாட்டில் பார்த்தா இந்த பொறாமை குணந்தான் எல்லாருக்கும் பெரும்பாலும் பொதுவாக இருக்குது எல்லாருக்கிட்டையும் நல்ல குணம் ஒன்று இருக்குது விருந்தோம்புறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது அதுவும் குறைந்து கொண்டு தான் வருகிறது பிறருடைய வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் இருக்கிறது பொறுக்காத தன்மைக்கு தான் பொறாமைன்னு பேர் பொறாமைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு குணம் எல்லாரையும் மனந்திறந்து பாராட்டுறதுதான் உயர்ந்த குணம் ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இப்படி இருக்குது கெட்டவன் நல்லவனை ஏற்றுக்க மாட்டான் நல்லவன் கூட இன்னொரு நல்லவனை ஒத்துக்க மாட்டான் தானும் நல்லவனாயிருந்து இன்னொருத்தனுடைய நல்ல குணத்தையும் மனசு திறந்து பாராட்டுறவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்குது கம்பரை பார்த்து ஒட்டக்கூத்தருக்கு பொறாமை இருந்ததுன்னு படிக்கிறோம் காளிதாசரை பார்த்து தண்டிக்கு பொறாம இருந்ததுன்னு கேள்விப்படுகிறோம் பெரிய பண்டிதர்களுக்கிடையே பொறாமை இருக்குது அப்படின்னா மற்றவங்களை பற்றி என்ன சொல்கிறது அழுக்காறு எனும் ஒரு பாவியும்பார் திருவள்ளுவர் அழுக்காறு எனும் ஒரு பாவியும்பார் துரியோதனால் பாண்டவர்களுடைய வீரதீர பிரதாபங்களை எல்லாம் தாங்கிக்க முடியல பொறாமையினாலேயே அவனுக்கு துன்பம் ஏற்பட்டது ஒருத்தருடைய நல்ல குணத்தில் குறை பார்க்கறதுங்கிறது அசூயான்னு பேர் பரகுணேஷு தோஷ திருஷ்டிகும்பாங்க அதாவது நல்ல குணத்தை கூட தப்பாக சொல்வது அதனால என்ன ஆகுறதுன்னா அந்த நல்ல குணத்தை கூட தப்பாக பார்க்குற ஒரு சுவாவம் அதோட செயல்பாடு என்னன்னா ஈர்ஷியான்னு சொல்லுவாங்க அசூயையினுடைய காரியம் ஈர்ஷியா யாராவது அவங்கள புகழ்ந்தால் தாங்கிக்க முடியாது ஒருத்தரை புகழ்ந்தால் இன்னொருத்தரெல்லாம் தாங்கிக்க முடியிறதில்லை அவங்களுடைய சிறப்பை மனமார ஏற்றுக்க முடியறதில்லை ஜீர்ணிக்க முடியறதில்லை இதனால நம்முடைய வளர்ச்சியும் கெட்டுப்போகும் பிறருடைய வளர்ச்சியும் கெட்டுப்போகும் பிறருடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நிறைய மனப்பக்குவமும் தெளிந்த அறிவும் ஆகும் பொறாமையை வந்து ரொம்ப மிக கவனமாக ஹேண்டில் பண்ணணும் மனசில் யார் பேரில் நமக்கு பொறாமை இருக்குங்கிறத ஆழமாக சிந்தித்து பார்த்து அவர்கள் செய்த புண்ணியத்தினால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் நாமும் புண்ணியம் செய்தால் நமக்கு நன்மை ஏற்படும் அப்படி நமக்கு நாமே உள்ளுக்குள்ள செல்ஃப் ஹிப்னாட்டிசம் ஆட்டோசஜஷன்லாம் பண்ணிக்கணும் மற்றவங்ககிட்ட இருக்கிற சிறப்பெல்லாம் செல்வம் அழகு புகழ் எல்லாமே வந்து இறைவனுடைய அருட்பிரசாதம் விபூதி மகிமை அதுதான் அவங்கள்ட்ட வெளிப்படுகிறது தன்னை ஒருவன் நீக்கமென நிறைந்த இரண்டற்ற பரம்பொருளாக உணரும் வரைக்கும் இந்த பொறாமைங்கிற குணம் போகாது அதாவது அத்வைத ஞானம் வர்ற வரைக்கும் பொறாம குணம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி கொண்டுதான் இருக்கும் அத்வைத ஞானம் வந்ததுன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றுங்கிற அந்த தெளிந்த ஞானத்தில் யார் பேர்லையும் நமக்கு பொறாம வராது மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இறைவன் அருள் புரியும்